வணக்கம் ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமியலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. டெல்டா இல்லாத இந்திய நதி நர்மதை 2. அரசு நாணய மதிப்பை குறைப்பது சேமிப்பை அதிகரிக்கிறது 3. வால் நட்சத்திரத்தின் மறுபெயர் எல்னோ இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் யார் இரண்டு இந்தியாவில் இருபது அம்ச திட்டத்தை அறிவித்தவர் யார் மூன்று வார்வை நரம்பு உள்ள இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி